ஒலாம் அலா ரசூல் இல்லமாபாத் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்பதை ஏழ்நூத்தி எண்பத்தி ஆறு தடவை ஏழு நாளைக்கு தொடர்ந்து ஓதினால் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க மார்க்கத்தில் இப்படி எல்லாம் வந்து சொல்லப்படலை எழுநூத்தி தடவை ஏழு நாள் ஓதுறது என்பதெல்லாம் மார்க்கத்தில் வந்து இல்லை சில அமல்களை வந்து சில பெரியவங்க அனுபவத்தின் அடிப்படையில் இந்த ஆயத்தை தடவை ஓதுனா இன்னும் பலன் கிடைக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க ஒரு அனுபவ ரீதியானது எல்லாருக்கும் அது நடக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் அல்ல அதையே மார்க்கம் நினைச்சிங்கன்னா பிதாத்தாக ஆகி அதனால மார்க்கத்தில் சொல்லப்பட்டதை செய்வது ரொம்ப நல்லது சொல்லப்படாததை மட்டும் தவிர்த்திருப்பதே சிறந்தது ஓல்லாக